வணக்கம் தினமர துளிக்காக சென்னையிலிருந்து அதனால கவன சிதறல் ஏற்படும் அதை போக்குறதுக்கு அஸ்வகந்தி சூரணம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அஸ்வகந்தி சூரணத்தை வாங்கி வெறுக்கடி அளவு காலை வெறுக்கடி அளவு மாலை தேன்ல கொழச்சோன்னு சுடுதண்ணில கலந்தோ தினம் கொடுத்துட்டு வந்தோம்னா இந்த குழந்தைங்களுக்கு அது பிரெயின் டானிக் மாதிரி மூலையை பலப்படுத்தக்கூடியது ஞாபக சக்தியை தூண்ட கூடியது அது மட்டும் சிதறலை போக்கி கவனத்தை ஈர்க்கக்கூடியது என்னென்ன இர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்